மராம சித் சுகம் பரமஹம் சிதினாஷும்திரமஷமூத்தர் மனசாவச்சம் யனு வச்சனர்வோச்சு தம் தவமச்சு மாயம் பிரத்தர்னாமி தமச பரமர்ணம் பூர்ணம் சனம் புருஷோ ஜமேஷரமூர் சுந்திரம் ஐபாயசூத்த முனீந்திரம் ஸ்ரீங்கரம் எதீந்திரம் மேஷி கிமி வித்தியை ரிதம வித்யா திரவிணம் சர்வம் குருவருள் திருவருள் துணையினால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற தலைப்பிலே எது மெய்ப்பொருள் என்பதை அறிந்து கொள்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்தது விவேக்கி ஒருவன் கர்மத்தினுடைய பயன்களை பற்றி நன்கு ஆராய்ச்சி செய்து பார்த்து கர்மத்தினுடைய பலன் முழுமையல்ல குறைபாடு உடையதுதான் என்று தெரிந்து கொண்டு முழுமையான பேரின்பத்தை நிறைவை அறிந்து கொள்ளத்தான் முடியும் என்று அறிந்து தெரிந்து கொண்டு அந்த அறிவை நன்கு தெளிவாக பெருவ பெறுவதற்காக தகுதியுள்ள ஒரு ஆசிரியரிடம் தன்னுடைய தகுதியை வெளிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் அது பார்த்தோம் தன்னுடைய தகுதியை வெளிப்படுத்துறது தான் இந்த சமைத்துக்குச்சி காற்று அவருடைய தகுதியை பலர் வாயிலாக கேள்விப்பட்டு போகும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரும் அபிகச்சே சாஸ்திரம் தெரிஞ்சு அந்த சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற விஷயத்தில் அவர் நிஷ்டராக இருக்கணும் அவருக்கு பேர் பிரம்மனிஷ்டன் பிரம்மனிஷ்டன்னா உபனிஷத்தில் எது சாரமாக உபதேசிக்கப்படுகிறதோ அந்த பிரம்ம ஜானத்தில் அவர் வந்து உறுதியுடையவராக இருக்கணும் நெலச்சி நிற்கணும் ஆஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவை விவேக வைராக்கியம் ஒரு சிஷியன் ஞானத்தை பெறுவதற்காக அணுக வேண்டும் கீதையில் கிருஷ்ணர் சொன்னார் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ந்தி தேஜானம் ஞானின்தத்துவதரிசினா இதனுடைய பொருள் அதை தெரிந்துகள் எப்படி போய் சாஷ்டாங்கமாக குருவுக்கு நமஸ்காரம் பண்ணு பிரணிபாத்தேன அவருக்கு சேவை பண்ணு அவருக்கு வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் பண்ணு சேவையா உன்னுடைய ஸ்ரத்தாபக்தியை சேவை மூலம் வெளிப்படுத்து அந்த காலத்தில் அந்த கிரமம் இருந்து இப்போல்லாம் அதெல்லாம் நடக்காது அவசியமும் இல்லை இப்போ அப்படிலாம் வந்து பண்ண முடியாது எல்லாருக்கும் வேணுன்னா அப்படி பண்ண முடியாது சேவையா பரிப்பிரஷ்னேன பிரணிபாத்தேன நமஸ்காரத்தினாலேயும் சேவையா சேவையினாலையும் பரிப்பிரஷ்னேன அது மாத்திரம் ரெண்டையும் பண்ணிட்டால் மாத்திரம் போகிற நமஸ்காரம் பண்ணிவிட்டு சேவை பண்ணிட்டு இருந்தால் ஞானம் வராது கேள்வி கேட்க பரிப்பிரஷ்னேன்னு அவர்கிட்ட கேட்கணும் பந்த கோமபந்த கதமேஷ ஆக கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோட்சா கோசாவனாத்மா பரமக்க ஆத்மா தயோர் விவேக கதமே ததுச்சியதாம் என்று விவேகச்சூடாமணி சொல்லுகிறது பந்தம்னா என்ன இந்த பந்தம் எப்படி வந்தது இது எப்படி நிலச்சிருக்கு கதம் இது எப்படி போகும் இது எப்படி போக்குறது அனாத்மானா என்ன ஆத்மானா என்ன அதை பிரித்து தெரிஞ்சுக்கிறது எப்படி இப்படி கேள்வி கேட்கணும் கோணாமபந்த கதம் ஏஷ ஆகத கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோட்சா கோசாவனாத்மா பரமக்க ஆத்மா தயோர் விவேக கதமே ததுச்சியதாம் ஏ சொல்லி கொடுங்கள் ரொம்ப அழகாக விவேக சூடாமணியில் சிஷ்யன் குருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை சொல்லி கொடுத்துருக்கேன் இப்படி தான் கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது எப்படி கிணத்தை வெட்டுற போது நம்ம ஒரு கருவியை கொண்டு அதுக்கு பேர் கனித்திரம்னு பேர் அது தோண்ட தொண்டை தொட்டனை தூர் மணற்கேணி மாதிரி அது தோன்றும் அது தோண்ட தோண்ட என்ன ஆகுறது ஜலம் வருகிறது வரணும் அதனால் வந்து தோண்ட தோண்ட ஜலம் வரும் அது மாதிரி குருக்கிட்ட நம்முடைய கேட்குற ஆர்வங்கிறத வச்சுன்னு தோண்டணுமா நம்ம முகத்தை பார்த்தா அவர் சொல்லணும்னு தோணும் இருக்கிறதும் மருந்து விடப்படாது அதனால் அவர் பார்த்தாலே சொல்லணும் அப்படின்னு நமக்கு ஒரு ருச்சி ஏற்படும் எல்லாம் சைக்காலஜி பேஸ்டு அதீ தேஜஸ்வினா வதீதமஸ்துன்னு பிரார்த்தனையில் பண்ணுறோம் நாம் படிப்பு நிலச்சி நிற்கணும்ப்பா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் படிக்கிற படிப்பு இருக்கே நானும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும் நீயும் நல்லா கேட்கணும் அது மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் நீ சொல்லி கொடுக்கணும் இப்படியே இது நிலச்சி நிலச்சி நிற்கணும்ப்பா இந்த வித்யின்னு பிரார்த்தனை நவ் அதீதம் தேஜஸ்வி அஸ்து எப்பவும் பிரகாசமாக இருக்கட்டும் அப்போ இந்த குரு கிட்டே இருந்து இந்த வித்தியை எடுக்கிறதுக்கு இந்த மனுஸ்மிருதி ஸ்லோகம் சொல்லுகிறது யா கனன் கனித்திரேன நரஹா வாரி அதிகச்சதி ஏவம் குருகதாம் வித்யா சுச்ரூஷையா அதிகச்சதி அப்படின்னு மனு சொல்கிறார் அதாவது எப்படி ஒரு மனிதன் நரகா மனிதன் கணன் கனித்திரேன கணன்னு கனித்திரம் வெட்டும் கருவியைக் கொண்டு தோண்டும் கருவியைக் கொண்டு கணன்னு தோண்டி வாரி வாரினால் ஜலம் அதிகச்சதி நராக எதா எதா எப்படி நரகா மனிதன் கனித்திரேன கனித்திரம் என்று கருவியினால் கணன்னு தோண்டி வாரி அதிகச்சதி ஜலத்தை அடைகிறானோ குரு கதாம் வித்யாம் குருவினத்தில் இருக்கக்கூடிய வித்தியையை சுச்ரூஷையா அதிகச்சதி சுஷ்ரூஷானா கேட்க விருப்பம்னு அர்த்தம் ஸ்ரோத்தும் இச்சா சுஷ்ரூஷா படித்தும் இச்சா பி படிஷா இப்படிலாம் சொல்லுவோம் அதெல்லாம் சம்ஸ்கிருத்தில் அப்படிலாம் சில பிரயோகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் குருவுக்கு சுச்ரூஷை பண்ணும்பாங்க சிச்ரூஷை பண்ணுன்னா என்ன வந்தால் டம்ளரில் தண்ணி எடுத்து வைக்கிறது கண்ணாடியை விரித்து வைக்கிறது எல்லாம் பண்ணுறாரு இல்லையா அது மாதிரி வந்து இதெல்லாம் சுச்ரூஷைன்னு நம்ம சொல்லிடுவோம் இதெல்லாம் வந்து சுசரூஷையினுடைய வெளிப்பாடு கேட்க ஆர்வமாக இருக்கிறதுனால குருவுக்கு சேவை எதுக்காக பண்ணுறாருனா அவர்கிட்ட இருக்கிற சரக்கு நமக்கு வரணும் வித்தியை நமக்கு வரணும் அதுக்காக சேவை இல்லாட்டி என்னது ஆகையினால எதாக இருந்தாலும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அதில் இந்த சாஸ்திரம் அதை சொல்லியிருக்கு அதை வெளிப்படுத்து உன்னோட ஸ்ரத்தாபக்தியை வெளிப்படுத்து இது பேர் ஸ்ரத்தா பிரகடனம்னு பேர் நம்ம பண்ணுற சேவை எல்லாம் ஸ்ரத்தையினுடைய வெளிப்பாடு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் குருக்கிட்ட போய் படின்னு சொல்லியிருக்கு உனக்கு அறவுறையாக தெரிஞ்சிருந்தால் கூட இன்னும் சொல்லப்போனால் உனக்கு எல்லா சம்ஸ்கிருத ஜானம் சாஸ்திர ஜானமெல்லாம் இருந்தால் கூட அந்த சம்பிரதாய மகிமையோடு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக போ அந்த டிவைன் பவர் சாதாரணமாக ஓம் நம சிவா எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்கிறோம் நீ சா ஜபிச்சா அதுக்கு பலன் கிடையாது நீ ஒரு ஜபம் பண்ணின் இருக்கிற குருக்கிட்ட போய் அந்த மந்திரத்தை நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணினாத்தான் உனக்கு பூர்ண பலன்னு சொல்கிறோம் பழக்கத்தில் இருக்கிற சம்பிரதாயத்தில் சொல்கிறோம் ஏன்னா நமசிவாயா புஸ்தகத்தில் எழுதியிருக்கு ஓன் நமோ நாராயணாயா எழுதியிருக்கு எத்தனையோ மகாமந்திரங்கள் எல்லாம் புஸ்தகத்திலே போட்டிருக்கு நான் புஸ்தகத்தையே பார்த்து படிச்சுக்கிறேன் என்னத்துக்கு இதை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குருக்கிட்ட போகணுமான்னா அதை ஜப்பம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி சித்தி அடைஞ்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் அதை அவர் வாயால் சொல்ல உன் காதால் நீ பக்தியோடு கேட்டு சொன்னாத்தான் அதுக்கு பலன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வேதாந்தத்தை நாம் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் உபரிஷத் சாரம் நிறைய புத்தகங்கள்லாம் போடுறாங்க எல்லா மட்டத்துலையும் புத்தகங்கள்லாம் வர்றது எல்லாம் புஸ்தகத்தை பார்த்தே நான் படிச்சு முட்டேன் ஹோமியோபதி வைத்தியம் மாதிரி இந்த மாதிரி எதுக்கு இந்த ஏழு உருண்டையை சாப்பிடும் அஞ்சு உருண்டையை சாப்பிடு அப்போ வந்து இதெல்லாம் புஸ்தகத்தை பார்த்தே படிக்கிற சமாச்சாரம் இல்லைப்பா உனக்கு புஸ்தகத்தை பார்த்தே புரிகிறதுன்னு தெரிஞ்சால் கூட நீ ஒருத்தர்கிட்ட போய் கொஞ்சம் பணிவாக பொறுமையாக உட்காந்து கேட்டையானால் கொஞ்சமாவது கேட்டேன்னால் உனக்கு அப்பத்தான் அது பூர்ண பலனை கொடுக்கும் புரிகிறது இல்லை இப்போ இந்த மந்திரதீக்ஷ விஷயத்தை சொன்னால் தான் புரியும் அது வெறும் மந்திரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவ்வளோதான் ஜவா உட்காரு ஓம் நம சிவாய ஜபம் மண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் அது மந்த்ரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆனால் இங்கே அப்படி இல்லை பொறுமையாக பாடம் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்து கடைசியில் அவன்கிட்ட திரும்ப கேட்கணும் உங்கள்கிட்ட கேட்க முடியாது தான் கஷ்டம் அவன்கிட்ட திரும்ப கேட்கணும் கேட்டு அவன் சரியாக புரிஞ்சுருக்கானான்னு பார்த்ததுக்கு பிறகு சரி வெளியில் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பலாம் அது வரைக்கும் இவன் எங்கேயா போய் தப்பாக சொல்லி கொடுத்துட்டான்னு வச்சு அதான் நான் நாளைக்கு நேற்றுக்கே முதத்துக்கே சொன்னேன் இல்லையா தயவு செஞ்சு எங்கிட்ட படித்தேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆகிடுவேன் இப்போ குருக்கிட்ட போய்தான் படிக்கணுங்கிறத கு மறக்கவே கூடாது நமக்கு வந்து சில இன்னும் சில அதில் சூட்சங்கள்னால் என்னென்னா கிரமாட்டிக்கலாக அர்த்தம் சொல்லவே மாட்டோம் உபதேஷத்துக்கெல்லாம் சில இடங்கள்ல அதுக்குன்னு அந்த கான்டெக்ட்டில் மீனிங்கே மாறிவிடும் ஒரு இடத்துல பிரம்மம்னா மாயைமோ பிரம்மம்னா மாயைன்னே சொல்லுவோம் மமயோ நேர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் த தாமியஹம்னு கிருஷ்ணர் பிரம்மன் சொல்கிறார் அந்த இடத்துல பிரம்ம சப்தத்துக்கு மாயான்னு அர்த்தம் இதை எப்படி சம்ஸ்கிருதத்தை படித்து தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக பிரம்மன்னா பரம்பொருள்னு அர்த்தம் அந்த இடத்துல மாத்திரம் பிரம்மனுங்கிற சொல்லுக்கு மாயைன்னா இதை எப்படி திடீர்னு பிரம்மனுக்கு மாயைண்ணா அதுக்கு வேறு விதமாக அதுக்கு இன்டர்பிரேஷன் பண்ணுவோம் அப்போது இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் யதார்த்தமான பொருள் தெரியணும்னு சொன்னால் சம்ஸ்கிருத ஜானமும் போராது தர்க்கஜானமும் போராது அது அந்த இடத்துல சம்பிரதாயமாக என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோ அதை பார்த்து அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்டி என்னாகும்னா முன்னுக்கு பின் முரணாக போயிடும் அதனால் இந்த ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சமன்வயமாக சொல்லிக்கிட்டே போகும் ஆகையினால் இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவுனால் என்ன மெய்ப்பொருள் காண்பதே அறிவு அப்படி போட்டுக்கணும் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு மற்ற அறிவெல்லாம் அறிவல்ல நம்ம வந்து பெரும்பாலான அறிவெல்லாம் பொய்ப்பொருளை பற்றின அறிவு தான் இருக்கே தவிர மெய்ப்பொருள் காண்பதை காண்கின்ற அறிவு இல்லவே இல்லை துன்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பொய்ப்பொருளை அறிஞ்சு வச்சுருக்கிறது தான் துன்பத்துக்கு காரணம் மெய்ப்பொருளை அறியாமல் இருக்கிறது தான் துன்பத்துக்கு காரணம் இன்னொரு இடத்துல சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் வேலை செய்கிறோம் எதுக்குன்னா சாப்பாடு சாப்பிட்றோமே சாப்பிடணும்னா வேலை செய்யணும் உழைச்சாத்தான் சாப்பாடு அது ஒரு அது நியாயமான விஷயம் இது ஆகாரார்த்தம் கர்மக்குரியாத் அஜஸ்ரம் அஜஸ்ரம்னா இடைவிடாமல் ஆகாரார்த்தம் நாம் சாப்பிட்ற உணவுக்காக கர்மக்குரியா வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும் கர்மக்குரியாது அஜஸ்ரம் இது ஒரு லௌக்கிக சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லோகம் லௌகிக்கமும் சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் ஆகார்த்தம் கர்ம குறியாத் அஜசிரம் எதுக்கு ஆகாரம் சாப்பிடணும்னா உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடணும்னா சியாத் ஆகாரா பிராண சந்தாரணார்த்தம் உயிர் வாழ்வதற்காக உயிர் தரிப்பதற்காக ஆகாரத்தை உண்ண வேண்டும் சரி உயிர் வாழ்வது எதற்காக நான் எடுத்த கேள்வி பிராணாதாரியா தத்துவ ஜிஜ்ஞாசனார்த்தம் மெய்பொருள் காண்பதற்காக உயிர் வாழ வேண்டும் சொல் தத்துவ ஜிஜ்ஞாசனார்த்தம் தத்துவம்னா மெய்ப்பொருள் ஜிஜ்ஞாசனார்த்தம்னா அறிந்து கொள்வதற்காக தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக உயிர் வாழ வேண்டும் தத்துவத்தை எதற்காக அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கேள்வி கேட்டேன் பாருங்கள் எதற்காக வேலை செய்ய வேண்டும் சாப்பிட்ற இல்லை வேலை செய்யணும் எதுக்காக சாப்பிடுற வாழணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுபவிக்கிறதுக்காக ஜீவிக்கிறது அதனால ஜீவனமே என்னன்னா ஞான வைராகிய சித்தர்த்தம் சரி தத்துவம் எதுக்காக தெரிஞ்சுக்கிறது மறுபடியும் நமக்கு பிறவியும் துன்பமும் வராமல் இருக்கிறதுக்காக தத்துவம் ஞேயம் ஏன பூயோன துக்கம் ஏன ஞானேன பூயா துக்கம் நபதி எந்த ஞானத்தினால் மறுபடியும் துக்கம் வராமல் இருக்குமோ அந்த ஞானத்தை பெறுவதற்காக அந்த அந்த ஞானம் அதற்காகனு சொல்லியிருக்கு ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னென்னா துக்க நிவத்தி பரமானந்த பிராப்தி நீங்கள் எந்த பழைய புஸ்தகத்தை எடுத்தாலும் இதுதான் கொஞ்சம் சொற்களை மாற்றி போடுவோம் தத்துவம் காண்பது அறிவுங்கிறது சொல்றேன் மெய்பொருள் காண்பதே அறிவு அப்படின்னு போட்டாலும் பொருத்தம்தான் தப்பே கிடையாது சரி குருக்கிட்ட போயாச்சு நமக்கோ வைராக்கியம் இருக்குது தகுதி இருக்குது எங்கேயும் நமக்கு வந்து மைண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக போகலை இன்னும் எத்தனையோ குவாலிஃபிகேஷன் இருக்குது அதெல்லாம் நான் சொல்லலை விவேகம் வைராக்கியம் மனக்கட்டுப்பாடு இந்திரிய நிகிரகம் புலநடக்கம் சமம் தமம் அப்புறம் வந்து சந்நியாச புத்தி அப்புறம் குளிர் வெப்பத்தை சகிச்சுக்கிற திதிக்ஷை குரு வார்த்தையில் பரிபூர்ண விஸ்வாசம் அப்புறம் கவனமாக அவர் சொல்கிறத கேட்டுண்டே இருக்கிறது சமாதானம் அப்புறம் மோட்சம் அடையணும்னு ரொம்ப தீவிரமான ஆசை இத்தனை தகுதியோடு போகணும் குருக்கிட்ட எது நிலையானது எது நிலையில்லாதது அப்படின்னு புரிஞ்சு நிலையில்லாததை விட்டுட்டு நிலையானதை தெரிஞ்சுக்கிறதுக்காக குருக்கிட்ட போகணும் போகிறபோதே மைண்டு கண்ட்ரோலோடு போகணும் மனசை கட்டுப்பாட்டோடு போகணும் அப்படி இல்லைன்னா அவர் கட்டுப்பாட்டை உண்டு பண்ணுவார் குருநாத் அது வந்து அந்த காலத்து குருக்குள்ள வாசமாக சௌரியம் கூடவே இருந்து பாடம் சொல்லி கொடுத்து புரிய வச்சு விடலாம் இப்போ அப்படி இல்லை காலம்புற ஒரு மணி நேரம் அதுவும் ஏழு நாளைக்கு அவ்வளோதான் கிடைச்ச வரைக்கும் புண்ணியம் சொன்ன வரைக்கும் நல்லது அவ்வளோதான் அவர் சொல்லுவார் குருநாதர் அந்த கைவல்லி சொன்னது கேட்பாயாகில் கண்டிஷன் தொடர்பவம் தொலையும் என்றான் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலை என்றான் உடனே குருநாதர் இவன் சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே இன்னதென்று இயம்பி அதனை அதனை இயம்பி ஈடேற்றல் வேண்டும் என்றான் இப்படி கைவல்லிய ரொம்ப அழகாக சொன்னோம் நான் தான் கொஞ்சம் சரியில்லைன்னா குருநாதா கொஞ்சம் தட்டிக்கிட்டு சரி பண்ணிவிடுங்க ஆனால் என்ன தான் நீங்கள் தட்டினாலும் நான் பொறுமையாக உட்காந்துருவேன் எடுத்து பேச மாட்டேன் ஆக என்ன இது வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு அவனும் சொல்கிற மாதிரி கைவல்லிய இருக்கு எதுக்கு சொல்கிறேன் இந்த தகுதிகள் இத்தனை தேவைப்படுது புலநடக்கம் மனக்கட்டுப்பாடு சந்யாச புத்தி நம்பிக்கை மன ஒருமுகப்பாடு இத்தனை தகுதியோடு போய் பொறுமையாக வேறு எதையும் நினைக்காமல் என்னாச்சோ தெரியலையே பின்னடனை பிடிச்சிட்டானோ இல்லையோ இதெல்லாம் என்னத்துக்கு அனாவசியம் நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போட்டுருக்குல்ல பலமுறை வந்தால் சுவாமி எல்லாத்தையும் மறந்துட்டு வந்திருக்கும் நீங்கள் வேறு ஞாபகப்படுத்துகிற நான் என்ன சொல்கிறேன் இந்த குருகுலத்தில் போய் இருக்கிற போது அங்கே வந்து குருநாதர் உபதேசம் பண்ணுற போது நமக்கு மைண்டு வந்து எக்ஸ்ட்ரோவர்டாக போகக்கூடாது இங்கேயும் அங்கேயும் அலை பாதிஞ்சினா விக்ஷேபம் எப்படி படிக்க முடியும் ஆகையினால விக்ஷேபமே இல்லாமல் குரு சொல்கிறது வந்து அவர் சொல்கிறது போரடிச்சாலும் தூக்கமே வந்தாலும் பொறுமையாக அவர் என்ன தான் எங்கெங்கெல்லாம் அவர் போரடிக்கிறார் எங்கெல்லாம் அவர் வந்து இதாக பண்ணுறார் அப்போ அதுலேயே அவர் இது இருக்கணும் இதை கொஞ்சம் சொதப்பிட்டார் இதை கொஞ்சம் சரியாக சொன்னார் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லை தப்பு இல்லை அப்போ குருக்கிட்ட போய் உட்காந்துட்டான் சித்த ஏகாக்கிரத்தையோட குருநாதான்னு சொல்லி பரிபூர்ணமாக சரண்டர் பண்ணி தன்னுடைய பணிவை நல்லா வெளிப்படுத்திட்டான் பணிவாக இருக்கிற இடத்துல தான் சொன்ன உபதேசம் விலங்கு இங்கேருந்து மேலே பாய்ச்ச முடியாது அதனால் பணிவாருக்கு பயப்படாது சில சமயம் இப்போ நேரம் உட்காந்துருக்குற மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படி நான் இதை விரும்பினது காரணமே எல்லாருக்கும் உட்காந்து பொறுமையாக கேட்கலாம் இல்லாட்டி காலை மடக்கி கையை மடக்கி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த இடமே வச்சுருக்கோம் அப்போ உங்களுக்கு ஏகாகிரம் இருக்கும் இப்போ குருக்கிட்ட போனோடனே குரு எப்படி உபதேசம் பண்ணுறாருனா அதுக்கு நிறைய மெத்தேடு இருக்கு அவர் குருநாதர் உபதேசம் பண்ணுற முறைகள் பல கோணங்களில் உண்டு அதுக்கு நிறைய நியாயம் சொல்லுவாங்க அண்மைய வத்திரேக நியாயத்தினால தத்துவஜான மெய்ப்பொருள் காண வைக்க முடியும் மெய்ப்பொருளை காண வைப்பது அத்தியாரோப அபவாத நியாயத்தினால மெய்ப்பொருளை காண வைப்பது இப்படி என்ன இந்த மெய்ப்பொருள் காண்பதுங்கிறதுனால அவரை காண காண வைக்கிற வேலை யாது இது குருநாதனோட வேலை காண வேண்டியது யாரோட வேலை சிஷியனுடைய வேலை ஏன்னா ஒரு திருஷ்டாந்தம் படித்தேன் சமீபத்தில் குரு வந்து சிஷ்யனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறப்போ சிஷியனையெல்லாம் குரு பார்க்குறார் குரு பார்க்குறான் சிஷ்யம் வந்து குரு பக்கத்துலேயே உட்கார்ந்தா என்னென்னா மற்ற சிஷியர்களை பார்க்க முடியும் இல்லையா இப்போ குரு பார்க்குறத சிஷ்யம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா அவனும் குருவானா தான் அவனும் குருவானா தான் முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு திருஷ்டாந்தத்தில் சொல்லியிருக்கோம் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிறது ஒரு அம்சம் நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிற போது நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் இல்லாட்டி தெரியாது நமக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சுருக்கு இல்லைங்கிறது எப்போ தெரியும்னா புரியாமல் பேச முடியாது ரொம்ப நேரம் எத்தனை நேரம் உழப்புறது புரியாமல் எத்தனை நேரம் பேசுறது அப்போ புரிஞ்சுதான் பேசி ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால நீங்கள் அதுக்காகாது புரிஞ்சு தர முடியும் அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்காகாது இவங்களுக்கு சொல்கிறதுக்காகாது அப்போது புரிஞ்சுப்போம் இருக்கட்டும் இது ஒரு சின்ன விஷயம் ஆனால் குருவோட வேலை மெய்ப்பொருளை காண வைப்பது சிஷ்யனுடைய வேலை மெய்ப்பொருளை காண காண பழகிக்கொள்வது தெரிந்து கொள்வது அதுக்கு நிறைய முறைகளை கையாள்ற ஒரு இடத்துல சொல்லியிருக்கு அத்தியாரோபாபவாதா தத்துவ நிர்ணய அத்தியாரோபம் அபவாதம் என்கிற மெத்தடு அதாவது வே ஆஃப் டீச்சிங் வே ஆஃப் டெல்லிங் வே ஆஃப் ப்ரெசன்டிங் அந்த மெத்தடு வந்து சாஸ்திரம் நிறைய உபாயங்களை வச்சுருக்கு திருக் திருஷ்ய விவேகம் அறிபவன் அறியப்படு பொருள் என்கின்ற விவேகம் அந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கு ஒரு நல்ல ஆசிரியருக்கு இலக்கணம் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லி கொடுக்குற போதே சொல்லி கொடுக்குற முறையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருவார் அப்போ சிஷ்யனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற முறையும் சேர்ந்தே புரிஞ்சிடும் அதனால அவனுக்கு சொல்லி கொடுக்குறது ரொம்ப சுலபம் ஆதிசங்கரர் குருக்கிட்ட போகிறது பிரயோஜனமே சொல்றார் சுக அர்த்த பிரதிபத்தியர்த்தம் சிம் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக குருக்கிட்ட போகணுங்கிற சுகார்த்த பிரதிபத்தியர்த்தம் எங்கெல்லாம் உபனிஷத்தில் குரு சிஷியனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ அந்த இடத்துலலாம் சங்கராச்சாரியார் சொல்வார் இந்த சிஷ்யன் இந்த குருக்கிட்ட போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக அது ஒரு காரணம் தெய்வீகமாக அந்த கல்வி அந்த தெய்வ அந்த ஞானத்தை பெறுவதற்காக இதற்காக போகிறான்னு தான் சொல்லுவார் ஆதிசங்கர் அப்போ இந்த மெத்தடு நிறைய இருக்குது அவஸ்தாத்ரய விவேகம் திருதிருஷ்ய விவேகம் anvaya vyatireka vivekam இதெல்லாம் நியாயம்னு சொல்லுவோம் அத்தியாரோப அபவாத நியாயம் இப்படியெல்லாம் அவஸ்தாத்ரய விவேகம் ஷரீரத்ரய விவேகம் பஞ்சகோஷ விவேகம் இப்படி எத்தனையோ முறைகளை கையாண்டு எப்படியாவது சிஷியனுக்கு உண்மையை புரிய வச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருணாமூர்த்தி அகேதுக்க தயாசிந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது விவேக சூடாமணியில் குருமார்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களாம் எப்பவுமே எப்பவும் இருக்கிறார்கள் அவர்கள் உலகத்துக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறார்கள் தாங்களும் துன்பத்திலிருந்து விடுபட்டவர்களாய் மற்றவர்களையும் கரு எதையும் எதிர்பாராமல் துன்பத்திலிருந்து விடுவிப்பவர்களாய் இந்த உலகத்தில் மகான்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் தீர்ணாஸ்வயம் பீம பர்ணவம் ஜனான் அகேத்துனா பி தாரயந்தா அஞானபி தாரயந்த யம் பீமபவார்ணவம் தார தரந்தகா இப்படிப்பட்ட மகான்கள் எப்போவும் இருக்கிறார்கள் நம்ம தான் அதை கண்டுபிடிச்சு போய் ஆகணும் வேறு வழி இல்லை சில பேர் கேட்குறாங்க சுவாமி குரு நம்மளை தேடி வருவாரா நாம் குருவை தேடி போகணுமான்னு கேட்குறாங்க நோய் வந்தால் டாக்டரை தேடி நீங்கள் போவீங்களா டாக்டர் உங்களை தேடி வருவாரா சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும் குரு நம்மக்கிட்ட வரட்டும் அவர்கள் இதுதான் வேலை என்ன குரு நம்மளை தேடி வரட்டும் இதெல்லாம் இந்த ஆன்மீக துறையில் வந்து சில சில கஷ்டமான குழப்பமான சில விஷயங்கள் அதில் இதுவும் ஒன்று நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஆன்மீகத்தில் சாதனை பண்ணிக்கிட்டு இருங்க குரு ஓடி வருவாருங்க ரெண்டும் பண்ணணும் சாதனையும் பண்ணணும் குரு எங்கே இருக்காருன்னு தேடவும் வேணும் சத்குரு கிடைப்பாரா குரு சரணாம்புஜ நிர்பர பக்தகா சேந்திரியமானச நியமா தேவம் திரக்ஷி நிஜஹ்ஸ்தேவம் பஜகோவிந்தத்தில் கடைசி ஸ்லோகம் உன்னுடைய பாரத்தை எல்லாம் சுமையெல்லாம் நீக்கிவிட்டு குரு சரணத்தில் ஒப்பிடச்சுடும் குரு சரணாம்புஜ நிர்பர பக்த அப்படிப்பட்டவன் என்னென்ன அச்சிராத்து விரைவில் அவன் குருவனிடத்தில் பரிபூர்ண பக்தி பண்ணுறவன் உடனே துக்கத்திலேருந்து விடுபட்டு விடுவான் ஆனால் வெறுமன குருக்கிட்ட போனால் போறாது இந்திரிய நிகிரகத்தோடு போன சொல் சேந்திரிய மானச நியமாதேவம் நீ புலநடக்கம் மனக்கட்டுப்பாட்டோடு நீ இப்படி போவாயே ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கும் அந்த பரம்பொருள் தத்துவத்தை நீ நன்கு உணர்வாய் இப்படி பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம குருக்கிட்ட போனால் அவர் நிறைய கிரமங்களை எல்லாம் வைத்து கொண்டு கருணையே உருவானவராக நமக்கு உபதேசம் பண்ணுவா நமக்கு எப்படி சொன்னால் புரியுங்கிறது அவருக்கு ஒரே எண்ணம் அதே ஞாபகத்தில் இருப்பார் இப்படி சொல்லி புரிய வைப்போமா அப்படி சொல்லி புரிய வைப்போமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவார் அதில் ஒரு இதை வந்து இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று சொல்ல விரும்புகிறே பிரம்மசூத்ரம்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு சூத்திரம் இருக்குது ரொம்ப பெருசு உபனிஷத்தெல்லாம் உபனிஷத்தெல்லாம் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அந்த பிரம்மசூத்திரம் அதுக்கு பேர் நியாயப்பிரஸ்தானம்னு பேர் உபனிஷத்து மந்திரங்களை எல்லாம் பண்ணி அதை வந்து முரண்பாடு இல்லாமல் உபநிஷத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் பாதராயனர் வேதவியாசர் அதை எழுதியிருக்க ஐநூற்றி எண்பத்தஞ்சு சூத்திரம் கர்மகாண்ட சூத்திரங்கள் ரெண்டாயிரம் இது வந்து ஐநூற்றி சூத்திரங்கள் இந்த ஐநூற்றி எண்பத்தஞ்சு முதல் சூத்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்ன அதாதோ பிரம்மஜிக்ஞாசா அப்படின்னு முதல் சூத்திரம் சொல்லுகிறது இதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் உனக்கு உலகத்தில் இன்பம் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சதுக்கு பிறகு அதங்கிறதுக்கு எத்தனையோ சொல்லலாம் உனக்கு நல்லா விவேகம் வைராக்கியம் எல்லாம் நல்லா அடைஞ்சதுக்கு பிறகு கர்மத்தினால் மோட்சம் அடைய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கின்ற பிறகு நீ பிரம்ம விசாரம் பண்ணணும் குருமுகமாக பிரம்மத்தை ஆராய்ச்சி செய்ய வேணும் அதா பிரம்ம ஜிக்யாசான்னு நாலு பதம் இருக்குதில்ல அதில் இன்னொரு பதத்தை நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு கர்த்தவ்யா அப்படின்னு சேர்க்க வேண்டியிருக்கு இதனுடைய பொருள் என்னென்னா பிறகு ஆகையால் பிரம்மத்தை அரிய விருப்பம் அப்படி இருக்குது நீங்கள் அப்படியே லிட்ரலாக பார்த்தா பிறகு ஆகையால் பிரம்மத்தை அரிய விருப்பம் அப்படி இருக்கு ஆனால் அதுக்கு யதார்த்தமான அர்த்தம் என்னென்னா பிறகுன்னு சொன்ன மனம் பக்குவத்தை நன்கு அடைந்த பிறகு விவேகத்தையும் வைராக்கியத்தையும் அடைந்த பிறகு ஆகையால் ஆகையால் சொன்னால் கர்மத்தின் பலன் வரையறைக்கு உட்பட்டதாக இருப்பதால் கர்மத்தினால் நிறைவை பெற முடியாததால் முழுமையை அடைய முடியாததால் ஏன்னா நாஸ்தி அகிருத்த கிருத்தேன இப்போ தான் படிச்சுருக்கோம் சித்தமாக இருப்பதை சித்தமாக இருப்பதை அடையத் அடைய முடியாது அறியத்தான் முடியும் என்று தெரிந்து கொண்டு இருப்பதால் அத்தகா பிரம்மன்னா பரம்பொருளை ஜிக்னாசா அறிய விருப்பங்கிறதுடைய பொருள் ஆராய்ச்சின்னு அர்த்தம் அதில் நீங்கள் இன்னொன்று சேர்த்துக்கணும் கர்த்தவ்யா செய்ய வேண்டும் பிறகு ஆகையால் பிரம்மத்தை விசாரம் பண்ண வேண்டும் அறிந்து விசாரம் பண்ணணும்னா என்ன அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்வதற்காக விசாரம் பண்ணணும் அத்தோ ஜி விசார கர்த்தவிய ஜிஜாசோராத்மவனா சமாசாத்தயா சிந்தும் குரு பிரம்மவிதுத்தமம் என்று விவேகஜூடாமணி சொல்லுகிறது அத்த விசாரா கர்த்தவியா எனவே ஆராய்ச்சி செய்ய வேண்டும் யாருன்னா ஜிஜாசோ ஆத்மஸ்துனா உண்மையை அறிய விரும்புகின்றவன் தன்னுடைய ஆத்மாவை பற்றி விசாரம் பண்ண வேண்டும் புற காட்டிலும் அகவிச்சார்தான் மிக முக்கியமானது அதுக்கு எப்படி பொண்ண தயாசிந்து பிரம்மவிது உத்தமம் குரு சமாசாத்திய விசார கர்த்தவியா தயா தயையே உருவான பிரம்மத்தை அறிந்தவர்கள் சிறந்தவரான குருவை நன்கு அணுகி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நல்ல ஸ்லோக அத்தோவிச்சார்கிஜாசோராத்மவனாத்யதயா சிந்தும் குரு பிரம்மவிதுத்தமம் ஆக இந்த விசாரம் பண்ணுன்னு சொல்லியாச்சு இப்போ குரு ஆரம்பிக்கிறார் விசாரத்தை ஆரம்பிக்கிறார் இப்போ நானும் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் இருக்கு இன்னும் விசாரம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் திருமந்திரத்திலேருந்து நான் ரெண்டு பாடலை எடுத்துக்கிறேன் அந்த பாடலையும் சாஸ்திரத்தையும் வைத்து கொண்டு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஒரு பாடல் என்ன சொல்லுகிறது பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள் இது ஒரு பாடல் மற்றொரு பாடல் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே இப்படி ஒரு பாட்டு இது வந்து வஷ்டி சமஷ்டியில் பேசக்கூடிய பாடல் வஷ்டி இந்த பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணங்கிறது வியி தனிப்பட்ட ஆள் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் அந்த பாடல் வந்து சமஷ்டி தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்போ அது சமஷ்டி இது வஷ்டி சமஸ்தாஸ்திரங்களும் உபநிஷத்து என்ன சொல்கிறதுன்னா பொருள் ஒன்று தான் இருக்குது ரெண்டாவதாக ஒரு பொருள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறோம் நம்ம அனுபவமோ ஒன்றும் இல்லை கோடிக்கணக்கில் கோடானு கோடி பொருள் இருக்கிறதாக நம்முடைய அனுபவம் இருக்கு நம்முடைய அனுபவம் என்ன சொல்லுகிறது கோடானு கோடி பொருள்கள் இருக்கப்பா எண்ணற்ற பொருள்கள் எண்ணுதற்கு பொருள்கள் இத்தனை பொருள்கள் இருக்கு ஆனால் இருக்கிறது ஒரே பொருள்னு எப்படி சொல்லுகிறீர்கள் ஏக்கமேவா அத்விதேயம் பிரம்ம இருக்கிற பொருள் ஒன்றுதான் இருக்கிறது ரெண்டாவது பொருள் இல்லவே இல்லை அப்படின்னா நம்முடைய அனுபவமும் ரொம்ப முரண்பா நம்ம அனுபவத்துக்கும் இந்த உபனிஷத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஃபுல் ஆஃப் கான்ட்ரிக்ஷன் இல்லையா உபனிஷத்து நம்ம நம்பி போகிறோம் இதுதான் மெய்ப்பொருளை விளக்குகிறதுன்னு சொல்லுகிறது ஆனால் மெய்ப்பொருள் என்னன்னு கேட்டால் மெய்ப்பொருள் ஒன்றே மெய்ப்பொருள் ஒன்று உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் ஒன்று அப்படின்னா நம்ம அனுபவம் என்னவாக இருக்குது நான் வேறு நீங்கள் வேறு எனக்குள்ளேயே நான் எத்தனையோ மனுஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எத்தனையோ ஆள் இருக்குது ஒரு ஒரு நேரத்தில் ரூபம் எடுக்கிறது அப்படி இருக்கிற போது எனக்குள்ளேயே கோடானு கோடி வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது எண்ணங்கள் இருக்கும் பொழுது எப்படி ஒரே பொருள் இருக்குங்கிறத ஜீரணிக்கிறது ஆனால் சாஸ்திரம் பொய் சொல்லாது நம்ம அனுபவத்தில் தான் குறை இருக்குது முதல்ல அதை ஒத்துக்கணும் நம்ம அனுபவத்தில் ஏதோ குறை இருக்கிறது நம்ம அனுபவத்தை நாம் சத்தியம் சத்தியம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நம்ம அனுபவத்தில் மகாதோஷம் இருக்குது புரியறதில்லை புரிஞ்சாகணும் வேறு வீக்கையே நம்ம அனுபவத்தை ஒன்று உபநிஷத் சொல்கிறது சரியாக இருக்கணும் இல்லை நம்ம அனுபவம் சரியாக இருக்கணும் உப்பநிஷத்து காலங்காலமாக மகான்களால் விசாரம் பண்ணி சொல்லப்பட்டுருக்கு அப்போ அது பொய்யா நம்ம சொல்றது பொய்யான்னு கேட்டால் நம்ம அனுபவம் தான் பொய் யானே பொய் என் நெஞ்சும் பொய் அது வந்து வேறு பாவனையில் சொன்னது இருந்தாலும் கூட அது சத்தியமும் கூட யானே பொய் என் நெஞ்சும் பொய் ஆனால் அவர் சொன்னது பாவனை மாணிக்கவாச்சர் என்ன சொன்னார்னா நான் பொய்யின் திருவுருவமாக இருக்கிறேன் இறைவா நீ உண்மையை உணர்த்துன்னு அது அது பாவனையில் சொல்லு பொய்யா இல்லாட்டாலும் ஒழுக்கமாக இருந்தா கூட அவர் வந்து அப்படி பாவனை பண்ணிக்கிறார் அதனால் பொய்ங்கிறது என்னன்னு பார்த்தா நம்ம எதெல்லாம் உண்மைன்னு சாதாரணமாக நம்பிட்டு இருக்கோமோ அதுவே பொய் இல்லை அதான் கஷ்டம் சுவாமிஜி பொய்யின்னு சொன்னால் இதை வந்து நான் தென்னை மரம்னு சொன்னால் பொய் ஆனால் இது வந்து ஒரு குரோட்டன்ஸு ஈச்சமரம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அது மெய்யி அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இல்லை அது பிரம்மங்கிறது அது எப்படி சொல்ல முடியும் நீ அதுவும் பொய்ப்பா ஈச்சமரம்னு சொல்கிறதும் பொய் தான் இல்லை எல்லோரும் ஊரில் ஈச்சமரம் தானே சொல்லிகிட்டு இருக்காங்க ஊரில் எல்லாரும் ஈச்சமரம் சொல்கிறாங்கிறதுக்காக சத்தியமாயிடுமா அது பொய்தான் இது வந்து உங்களுக்கு சொல்லப்போனால் என்னது இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக் இது வந்து புத்தியில் வந்து பண்ணுற பெரிய பயிற்சி தான் இது இத்தனை பேர் நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க நான் வேறு உட்காந்துருக்கேன் உபதேசம் பண்ணுற விஷயம் அத்வைத்தம் ஆனால் விவகாரம் என்னென்னா குரு சிஷ்ய துவைத்தம் இருக்கு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுகிறது என்ன சொல்கிறதுனா இந்த அப்பா பையன் குரு சிஷ்யன் கடவுள் பக்தன் அத்தனையும் மாயங்கிறது நமக்கு ஏற்கனவே நமக்கு சரியாக புரியாது சாதாரணமாக இருக்கிற விஷயத்தை சொன்னால் இது வந்து ஆன்மீகத்துறைக்குள்ள வந்தால் கடவுள் பக்தன் பொய்ன்னு சொன்னால் யார் ஏற்றுப்பார் யார் ஜீர்ணிப்பார் ஆனால் அது கடவுள் தான் சொல்லிக் கொடுக்குறாரு அதுதான் அதோட அது பக்தினாலதான் புரிஞ்சிக்க முடியுது பக்தினால்தான் அதை புரிஞ்சுக்கிறோம் அது கடவுளுடைய அனுகிரகத்தினால தான் தெரிஞ்சுக்கிறோம் விஸ்வம் பசியி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததிஷிய ஆச்சாரியத்தையா தித்திருத்தாதி ஆத்மேதே ஜாகிரதிவா எயேஷ புருஷா மாயா பரிபிராமிதா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயுதம் ஸ்ரீதட்சிணாமூர்த்தையே ஸ்லோகம் நல்லா இருக்குது சுவாமிஜி அர்த்தந்தான் புரிய மாட்டேங்க வாஸ்தவான் இப்போ வந்து இது உடனே நெகேட் பண்ண முடியாது நம்ம மைண்டு வந்து மனசு வந்து எல்லாத்தையும் சத்தியம் சொல்லிட்டு சொல்ல ஒரு பெரிய இன்னொரு பெரிய டோஸ் கொடுக்கிறேன் இந்த மெய்பொருள் காண்கின்ற அறிவும் பொய்யோஸ் இது மெய்பொருளே உண்மை மெய்ப்பொருளை காணும் அறிவும் பொய்ய அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா மெய்பொருள் காண்பது அறியும் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நான் இன்னும் நிறைய சொல்ல போறேன் இப்ப இதை முதல்ல உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லுவது என்ன ஒரே பொருள் தான் இருக்கிறது இரண்டாவதாக ஒன்றும் இல்லை இல்லை இல்லவே இல்லை பிரம்மை சத்தியம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்மை அனேன வேத்தியம் சச்சாஸ்திரம் இது வேதாந்த டிண்டிமாக இந்த வேதாந்த டிண்டிமான்னு ஒரு புஸ்தம் இருக்குது நூற்றுக்கணக்கான ஸ்லோவ் இருக்குது நூறு நூற்றி பதிஞ்சோ நூற்றி இருபது ஸ்லோவும் இருக்குது அதில் எல்லாம் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லுது பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் இந்த உலகமும் கடவுளும் உயிர்களும் மாயத் தோற்றம் நிறைய பேரால் ஜீரணிக்கவே முடியாத விஷயம் அது ஏன்னா உலகம் பொய்ன்னு சொல்லிட்டு போங்க சுவாமிஜி அனைத்தையும் சொல்லிட்டு போங்க கடவுளையும் சேத்தியும் எழுதுறீங்க வம்புக்கு ஆகையினால உலகம் கடவுள் உயிர்கள் ஏன்னா இது கடவுள் பக்தி இருக்கிறவங்ககிட்ட பேசுகிற விஷயம் கடவுள் பக்தி இல்லாதவங்ககிட்ட பேசுகிற விஷயம் இல்லை ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்து எல்லாம் தோற்றம் இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே நான் பிரம்மே மூணாவது முதல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பிரம்மை சத்யம் நம்பர் ஒன் ஜெகத் மித்யா ஜெகத் மித்யாங்கிற போது ஜீவ ஈஸ்வர ஜெகத் மித்யாங்கிற போது ஈஸ்வரனும் மிச்சியான ஈஸ்வர தன்மை மித்யா ஈஸ்வனும் மித்யா இல்லை அது பெருதி ஜீவேஸ்வர ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மை மூணாவது ஜீவன் பிரம்மே நாபரகா பிரம்மத்துக்கு வேறாக இல்லை அனேன வேத்தியம் சத் சாஸ்திரம் அனேன சாஸ்திரம் வேத்தியம் சத் இவ்வாறு சாஸ்திரத்தை நீ புரிந்து கொண்டாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதாந்தம் முரசு அறைகிறது பரம்பொருள் ஒன்றே உண்மை இந்த உலகமும் உயிர்களும் கடவுளும் மாயத் தோற்றம் உயிர்கள் உண்மையில் பரம்பொருளே இவ்வாறு சாஸ்திரத்தை புரிந்து வேண்டும் என்று வேதாந்தம் முரசு அரைகிறது இதுதான் விஷயம் எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறதுன்னா அதுக்குத்தான் பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷம் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா உலகத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் என்ன நான் சரியாக புரிஞ்சுக்கலேன்னு சொன்னால் உலகத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் என்ன நான் உடம்பாக பார்த்தா உங்களை எல்லாம் உடம்பாக தான் நான் பார்ப்பேன் என்ன மனசாக பார்த்தா உங்கள் மனசைத்தான் நான் பார்ப்பேன் என்ன புத்தியாக பார்த்தா உங்களை நான் புத்தியாக பார்ப்பேன் என்ன பிரம்மமாக தெரிஞ்சுட்டா உங்களை என்னவா தெரிஞ்சுக்க போகிறேன் பிரம்மமாக தான் தெரிஞ்சுக்கிறேன் நான் ஞானிகள் வந்து எல்லாரையும் பிரம்மனாக தான் பார்க்குறாங்க தன்னை புகழ எல்லாரையும் தான் தான் நான் வேறு அவங்க வேறே கிடையாது நானே தான் இதில் இத்தனையுமாக இருக்கிறேன் மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் ஜாதி தத்மாத்வயஸ்மியம் இது கைவல்ய உபனிஷத் பத்தொம்போதாவது மந்திரம் இருக்கிறது இருபத்தெட்டு மந்திரம் தான் இந்த உபனிஷத்தில் என்னிடத்தில் தான் எல்லா உலகங்களும் தோன்றியது மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டம் என்னிட்தான் எல்லாம் நிலை பெற்றிருக்கிறது மயி சர்வம் லயம் யாதி என்னிடத்தில் தான் எல்லாம் ஒடுங்குகிறது தத்து அத்வயம் பிரம்ம அகம் அஸ்மி அந்த இரண்டற்ற பிரம்மமாக நான் இருக்கிறேன் இந்த தன்மை முன்னிலை படர்க்கை ஏதுவும் கிடையாது ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றன்று இரண்டு உரைத்து இடல்லாமோ அப்படி ஒரு பாடல் இருக்கு ஆக முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் என்னை பற்றி கொண்டான் நிறைய பாடல்கள் பார்க்கும் பொழுது பாராதி பூதம் நீ அல்லை ரொம்ப பொருத்தம் உங்கள் விசாரத்து உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உனை உரைத்த சொல் ஆனந்தம் தோழி தாய்மானவர் ரொம்ப அழகாக பாடுறார் அழகாக சொல்லி கொடுத்தது குரு சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்ற குருநாதர் அன்பா சொன்னாராம் யார் சொல்லுவார் எல்லாரும் நம்மளை பார்த்து தோஷம் சொல்லிகிட்டு இருக்கான் அவரா அவர் இந்த ஆங்கிளில் சரி அந்தந்த ஆங்கிளில் தகுறார் இப்படி தான் நம்ம ஊரில் சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லோரையுமே நமக்கு கமெண்ட் அடிக்கிறது தானே வேலை யாரையா பார்த்து பூர்ணம்னா சொல்லிகிட்டு அகம் பூர்ணகா தொம் பூர்ணகா சர்வம் பூர்ணகா அப்படின்னு சொல்கிறோமா எங்கேயாவது எப்போ பார்த்தாலும் தோஷ ஆரோப்பணம் தோஷ தரிசனம் எந்த தோஷ தரிசனம் பண்ணுமோ அதை பண்ணுறது இல்லை இன்னொருத்தருட்டு இருக்கிற தோஷ தரிசனம் தோஷம் இல்லைன்னா தோஷ ஆரோப்பணம் இல்லாததை உண்டு பண்ணுறது இதுதான் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் உலகத்தில் அதை பண்ணி அதில் ஒரு அல்பானந்தம் இப்படியே பண்ணி இது என்ன ஒன்றுனா அல்பானந்தாக நம்ம எல்லாேருக்கும் வந்து பூர்ணானந்தகான்னு பேர் வைக்கிறதா அல்பானந்தகான்னு பேர் வைக்கிறதா நமக்கு நாம் எல்லாருமே ஆனந்தகாதான் இன்னொன்று சந்தேகமே இல்லை நீங்கள் ஆனந்தான் பேர் வச்சாலும் சரி பேர் வச்சுக்கேட்டாலும் சரி எல்லோரும் ஆனந்தாக தான் இன்னொன்று சந்தேகமே கிடையாது ஆனால் ஆனந்தகாவாய் ஆனந்தாவாய் ஆனந்தாவாய் இருந்தாலும் கூட என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அல்பானந்தனா உட்காந்துட்டுருக்கும் இதில் எல்லாம் இந்த தோஷங்களை எல்லாம் சொல்லி இந்த அல்ப ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு மகத்தான பூர்ணமான ஆனந்தத்தை இழந்து அப்புறம் அந்த பூர்ண ஆனந்தத்தை அல்பானந்தத்தில் தேடுறோம் அதுதான் அதை விட விசேஷம் அல்பானந்தத்தில் பூர்ணானந்தத்தை தேடுற அறியாமையே என்னென்னு சொல்கிறது அந்தோ பரிதாபம் அஹோ இப்படி தான் சொல்லணும் ஆனால் மகான்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு அகோ ஜானம் அகோ அஹோ சுகம் சுகம் ரொம்ப சொல்கிறது இந்த ஒரு ஸ்லோக வித்யாரண்யர் சொல்கிறார் ஆஹா குருநாதர்கிட்ட போனே வேற்றுமைகளை அடியோடு நாசம் பண்ணி விட்டார் வேற்றுமையே கிடையவே கிடையாது எந்த ஒரு விற்பி தோன்றினாலும் அந்த விறத்தியே பொய்யுங்கிற போது என்ன பேசுறது அந்த விற்பி பொய்யுங்கிறது தெள்ள தெளிவாக வேற புரியுறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா ஒரே ஆனந்தம்ட்ட அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் சாஸ்திரத்தினுடைய பெருமையே பெருமை இது யமதர்மராஜா புகழ்கிற மாதிரி யாராலையும் புகழ முடியாது கட்டோபனத்திரம் ஸ்ரவணாப் ஸ்ரவணாயாப்பி பகுபிரியோன லப்யாகா அதனால் அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் சாஸ்திரமோ சாஸ்திரம் அஹோ குருர் அஹோ குரு இந்த டீச் பண்ணுற டீச்சர் இருக்காரே ஆஹா இந்த அஹா ஆஹாங்கிறவங்களே அதுதான் அஹோ ஆஹாஹா சாஸ்திரம் எவ்வளோ அழகாக சொல்கிறதுன்னு ஆஹாஹா குரு எவ்வளோ அழகாக டீச் பண்ணுறாருன்னு நமக்கு இருக்கிற ஞானம் ஏற்படு ஆஹா என்ன ஜானம் என்ன ஜானம் என்ன ஜானம் அதனால் கிடைக்கிற ஆனந்தம் ஆஹா அஹோ ஜானம் அஹோ ஜியானம் அஹோ சுகம் அஹோ சுகம் யமதர்மராஜா சொல்கிறார் கேட்குறதுக்கே நிறைய பேர் ஆளை காண மாட்டேங்கிறான் இந்த விஷயத்துக்கு கேட்டாலும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது இதை சொல்கிற ஆள் ரொம்ப அபூர்வம் அதை சொல் அது அந்த சொல்கிற ஆள் அபூர்வம் ஆச்சரியத்துக்குரியவன் இதை கேட்கிறவனும் அபூர்வமானவன்தான் அவனும் வியப்புக்குரியவன் சொல்லி கட்டோகிருஷ்ணத்தில் ஒரு மந்திரத்தில் சொல்கிறார் ஸ்ரவணாய் பகுபிர் யோனலா ஷுண்வந்தோபி பகவோ எண்ண வித்தியு ஆச்சரியோ வசலோஸ் லப்தா ஆச்சரியோ ஜாத்தா குஷலானுஷிஷ்ட ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுகிறது உபனிஷத்துக்கு இல்லைன்னா அதனால் இது வந்து இதனுடைய மகிமையை சொல்லி சொல்லி இடையிலிடையில் சொல்லிகிட்டே இருக்கணும் அது ஒரு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்கிற முறை இடையிலடையில் ஞானத்தினுடைய பெருமையை சொல்லுப்பா அப்போத்தான் ஞானத்தில் ஜனங்களுக்கு வந்து ருச்சி ஏற்படும் அப்படின்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ட்ரெய்லர் போட்டால் தானே சினிமாவுக்கு போவாங்க என்னால் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ட்ரெயிலரில் தான் ரொம்ப டெக்னிக்காக இருக்கணும் சினிமா எப்படி இருந்துட்டு போகிறது ம்மளது விஷயம் அப்படி இல்லைன்னு தெரியும் அங்கே போன பிரம்மஜானம் வந்துடும் ஒரு கியூரியாசிட்டிய வச்சுக்கிட்டே இருக்க விஷயத்தை வரும் பொண்ணை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம்ங்கிறது தன்னை மறைத்ததுங்கிற விசாரம் பண்ணுறதுனால சாஸ்திரத்தில் ஒரு சாதாரணமான விசாரத்தை இப்போ பண்ணுவோம் அதுக்கப்புறம் மற்ற விசாரத்தை பார்ப்போம் திருக் திருஷ்ய விவேகம்ங்கிறது உத்தமமான விசாரம் ஒரு முறை திருத்திருஷ்ய கிரமம் இது ஒரு மெத்தட் ஆத்மாவை புரிய வைக்கிறதுக்கு ப்யூர் கான்ஷியஸ்னஸை சு சுத்த சைதன்யத்தை புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டால் அறியப்படு பொருள் ஒரு நாளும் அறிபவனாக ஆக முடியாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான நியாயம் திருஷ்யம் திரஷ்டா நபதி அறியப்படு பொருள் ஒரு நாளும் அறிபவனாக இருக்க முடியாது இந்த நியாயத்தை புரிஞ்சுங்க இது மறக்கவே கூடாது இது ஒரு சூத்திர மாதிரி அறியப்படு பொருள் ஒரு நாளும் அறிபவனாக ஆக முடியாது இது ஒரு நியாயம் இது ஒரு சூத்திரம் இது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறக்கக்கூடாது இப்போ வந்து இப்போ வந்து கண்ணாடி அறியப்படு பொருள் நான் அறிபவன் கண்ணாடி நான் அல்ல சந்தேகமே கிடையாது அப்புறம் வந்து மைக்கு அறியப்படு பொருள் மைக்கு நான் அல்ல அறிபவனாகிய நான் மைக் இப்படியே நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் இந்த உடம்புக்கு அந்த பக்கம் இருக்கிற எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அது நான் இல்லைங்கிறது தெளிவு சந்தேகமே இல்லை இந்த உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய எதுவுமே நான் இல்லைங்கிறத வந்து குரு சொல்லி கொடுக்க அது நமக்கு தெளிவாகவே தெரியும் ஆனால் அது நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்க்கணும் இப்போ இந்த உடம்புக்கு வருவோம் இந்த உடம்பு அறியப்படும் பொருளா அறிபவனான்னு பார்த்தா இங்கே தான் குழப்பமே ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டால் நான் குண்டாக இருக்கிறேன் நான் வந்து செகப்பாக இருக்கிறேன் நான் நெட்டையாக இருக்கிறேன் அப்படின்னு அறியிறோமா இல்லையா உடம்பை உடம்பை அறியிறோம் அது மாத்திரம் இல்லை முழங்கால் வலிக்கிறது முதுகு வலிக்கிறது பசிக்கிறது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த உடம்பை நாம் நல்லா ஸ்பஷ்டமாக அறியறோம் ஆனால் தப்பாக என்ன சொல்கிறோம் இதை நான்கிறோம் இங்கே அப்படி சொல்கிறது இல்லை மைக்கு என்னால் அறியப்படுகிறது ஆனால் மைக்கு நான் வந்து யாரும் பாடம் நடத்த வேண்டாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இங்கே மாத்திரம் என்ன பண்ணுறோம்னா இப்போ நீங்கள் சொல்கிற போது தலையத்தலையே ஆட்டுகிறோம் என்னென்னா இது வந்து அறியப்படு பொருள் அப்படின்னு சொல்கிற போது ஆமா அறியப்படு பொருள் ஆனால் நான் தான் என்னையா சொன்னேன் அறியப்படு பொருள் ஒரு நாளும் அறிபவனாக ஆக முடியாதுங்கிற நியாயத்தை அப்ளை பண்ண வேண்டியது என்னமோ மாறி இருக்கே என்னமோ மாறி இருந்தாலும் உண்மை உண்மைதான் என்ன பண்ணுறது புத்தி என்ன சொல்லுது உணர்ச்சியை ஒத்துக்கிறீங்களா புத்தியை ஒத்துக்க நீங்கள் எதுக்கு ஓட்டு போட போகிறீங்க எப்போ பார்த்தாலும் தப்பாக ஓட்டு போட்டு வெளியிலேயே போட்டு போகிறோம் இங்கேயே போடணும் அது எப்படியோ கேடு கெட்டு போட்டோம் அது எதுக்கு போட்டாலும் நமக்கு கதி இல்லை அப்படி தான் இருக்குது பரவாயில்லை இதுக்கு நீங்கள் சரியாக ஓட்டு போட்டிங்கன்னா இந்த பற்றி கவலையை மாட்டோம் இந்த விஷயத்தில் மாத்திரம் ஒழுங்காக ஓட்டு போட்டுட்டிங்கன்னா இந்த ஓட்டு இப்படி தப்பாக போட்டுட்டோமேன்னு கவலையை மாட்டோம் அதனால் அதை பற்றி இதே போட மாட்டோம் ஏன்னா அதான் எல்லாம் நல்ல பிரச்சனையே இல்லை இப்போ இங்கே நீங்கள் ஜாக்கிரதையாக புரிஞ்சு ஆகணும் வேறு வழி கிடையாது இது லாஜிக்கலாக பேசணும் சும்மா அந்நியாயமாக பேசலை இது முழுக்க முழுக்க நியாயம் யுக்தி யுக்தம் ஆகையினால இது அறியப்படுவதாக இருப்பதால் நீங்கள் திரும்ப திரும்ப பத்து தடவை சொல்லிக்கணும் உடம்பு நான் இல்லை உடம்பு நான் இல்லை இதுனா வந்து நம்ம வந்து நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு நான் வந்து அழகாக இருக்கேன் குண்டாயிருக்கேன் குட்டையாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அபிமானத்தை சரீரத்தில் வச்சு கொண்டிருக்கோமே சொல்லப்போனால் பெரும்பாலான நேரம் இதுக்கே தான் சரியாக இருக்குது இதை தண்ணி ஊற்றி குளிப்பாட்ட வேண்டியிருக்கு இதை துடைக்க வேண்டியிருக்கு இதுக்கு பவுடர் போட வேண்டியிருக்கு இதுக்கு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுக்க வேண்டியிருக்கு இத்தனை பண்ணினாலும் என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் பழையபடியாக ஸ்மெல் வரும் என்னையா உடம்பு சோற்று துருத்தி காமவேணி நடன சாலை திறார் மாணிக்க இவர் தாய்மனர் சோற்று துருத்தி காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா இவர் சொல்லுவார் கிருபானந்தவாரியாருடைய திருஷ்டாந்தம் ரொம்ப அழகாக இருக்கும் அவர் என்ன சொல்றார் அந்த டயர் இருக்கு பாருங்க டயரு உள்ளுக்குள்ளே டிய டிய டிய டிய டியூப்பு டிய டிய டியூப்புக்குள்ளே கா இந்த உதாரணம் சொல்லுவார் இந்த டயர் மாதிரி உடம்பா டியூப்பு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசு இது இதெல்லாம் வச்சுங்களேன் அதுக்குள்ளே இருக்கிற காற்று மாதிரியான் காத்துமா அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவார் அது இந்த உடம்பை நான் இல்லைன்னு நீங்கள் முதல்ல நெகேட் பண்ணணும் அன்னமையகா இது என்னென்னா அம்மா அப்பா சாப்பிட்ட அன்னத்தில் உண்டா அன்னத்தினால ஏற்பட்டு அன்னத்துனாலேயே வளர்ந்து அன்னத் அன்னமாகவே போக இது வந்து பூமியில் மக்கி போச்சுன்னா உரமாச்சு இந்த உடம்பு இந்த உடம்புக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிக்காய் நிறைய இருக்குது பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருப்ப நாய் நறிகள் பேய் கழுகுகள் தம்மதென்று இருக்கும் கான் அதேனால அதுக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்குது இன்னும் பிரயோஜனம் இல்லாமல் போகலை நாய் கழுகுக்காவது பிரயோஜனமாக இருக்குது அப்போ இந்த உடம்பு நான் இல்லைங்கிறத அறியா உடம்பு நான் இல்லை ஏன் அறியப்படுவதால் ஏன் அறியப்படுபொருள் அறிபவனாக ஆக முடியாது என்கின்ற நியாயத்தின் அடிப்படையில் உடம்பு நான் அல்ல அப்படின்னு முதல்ல ஒத்துக்கணும் நம்பர் ஒன் அடுத்தது மனசுக்கு போகும் இந்த ஒரு சப்ஜெக்ட் வித்தியாசமானது அப்புறம் பார்ப்போம் மனசுக்கு போகும் மனசை வந்து நீங்கள் வந்து அறியறீங்களா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லி ஆகணும்னா ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணங்களெல்லாம் எனக்கு தெரியிறது உள்ளுக்குள்ளே வந்து அழகாக இருக்கிறதுனால அது வெளியில் யாருக்கும் தெரியறது இல்லை அது வந்து உள்ளுக்குள்ள என்ன அழுக்கு இருக்குது என்ன நல்லா இருக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்ல அதனால்தான் நடமாடின்னு இருக்கும் எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு எடுத்துன்னா வெளியில் வருவாங்களா வர முடியாது உள்ளுக்குள்ளே ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி எண்ணி எண்ணின் இருக்கும் நிறைய ஆ ஏகப்பட்ட விறத்திகள் உள்ளே இருக்குது அந்த விற்த்திகளை நான் அறிகிறேன் இப்போ வந்து தாமச விறத்தி ராஜச விர்த்தி சாத்விக விற்த்தி என்னெல்லாமும் எண்ணங்கள் வருது திடீர்னு ஆஸ்திரேலியா போயிடுது சிட்னிக்கு போயிடுது மெல்பர்னுக்கு வந்துடுத்து எல்லாமே சொல்லலாம் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு சிங்கப்பூருக்கு வந்துருக்கு ஈரோட்டுக்கு போகிறது தேனிக்கு போகிறது என்னோட ப்ராப்ளம் நான் சொல்கிறேன்னு வச்சோம் ஏன் மனசுக்குள்ள என்னெல்லாம் விற்தி இருக்கோ அந்த விற்த்திகளை நான் அறியறேன் என்னுடைய எண்ணங்களை நான் அறிவதால் நான் எண்ணமா என்ன அறியப்படு பொருள் அறிபவனாக முடியாதுங்கிற நியாயப்படி எண்ணங்கள் நான் அல்ல எண்ணங்கள் நான் அல்ல எண்ணமே நான் அல்ல நானே எண்ணம் எண்ணமே நான் கிடையாது எல்லாம் மனசு முழுக்க என்ன இருக்குன்னா கரும்பலகையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மாதிரி அது வந்து கொண்டே இருக்குது கரும்பலகையோ ஒயிட் போர்டோ ஏதோ வச்சு அதில் வந்து இந்த கரும்பலகைங்கன்னு அழுக்காக இருந்தால் சொல்லிக்கலாம் வெள்ளைப்பலகைன்னு நல்லா இருந்தால் சொல்லிக்கலாம் ஏன்னா இப்போ ஒயிட் போர்டிலையும் எழுதுகிறோம் ஆகையினால் இந்த பலகையில் எப்படி எண்ணங்கள் இருக்கோ அது மாதிரி மனசில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது நான் அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறேன் அதை நான் அறியிறேன் அதனால் என்ன தெரிகிறதுனா அது நான் அல்ல இதிலேருந்து நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஐயோ இந்த எண்ணம் இருக்கே அந்த எண்ணம் இருக்கே அப்படின்னு அவஸ்தையே பட நல்ல எண்ணங்களும் நான் அல்ல தீய எண்ணங்களும் நான் அல்ல அதுக்காக வேண்டி அக்கிரமம் பண்ணிவிட்டு இதுதான் ஜாக்கிரதையாக படிக்கணும் இந்த புத்தகத்தையெல்லாம் பண்ணுற அக்கிரமத்தையெல்லாம் பண்ணிவிட்டு அதான் அறியப்படும் பொருளாச்சே நானாக பண்ணினேன் அப்படியா ஓங்கி அடிச்சுட்டு அதுதானே ஓங்கி அடிச்சிடணும் உடனே அக்கிரமத்தை பண்ணிவிட்டு வந்து நான் நல்லா உடம்புன்னு சொன்னால் ஓங்கி அடிச்சுட்டு நான் உண்மையாக அடித்தேன் உடம்பைத்தானே அடித்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானிக்கு தீனிக்கு சரி போயிருந்தேன் வேதாந்தத்தை யூஸ் பண்ணணும் இதை விபரீதமாக பயன்படுத்தினால் பகவான் அடிப்பர் கடவுள் பொண்ணுடுவர் ஜக்கிரதையாக பண்ணணும் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப சௌரியமாக போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிக்கூடாது ஆக உடம்பு அறியப்படுவதால் உடம்பு நான் மனம் அறியப்படுவதால் மனம் நான் இனி புத்தியை பற்றி என்ன சொல்கிறதுன்னா நாளைக்கு பார்ப்போம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேத विभागिने देहाय ओम शान्ति शान्ति ோமவத்யாமூரி ஹரி ओम शान्ति शान्ति शान्ति ही।